கடுமையாக நடந்து கொண்டார் நபி தோழர்கள் அவரை தாக்க முயன்றனர் உடனே நபி சொல்லாஹும் அழிகூசல்லம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் கடன் தந்த அவருக்கு உரிமை காரணமாக பேச அனுமதி உண்டு என்று கூறிவிட்டு பின்பு அவர் தந்த ஒட்டகை போன்ற ஒரு ஒட்டகையை அவருக்கு வழங்குங்கள் என்று எங்களிடம் உள்ளது என்று அதையே கொடுங்கள் நிச்சயமாக உங்களில் சிறந்தவர் அழகிய முறையில் கடனை நிறைவேற்றுபவரே என்று கூறினார்கள் இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஆறு முஸ்லிம் ஒன்று ஆறு பூஜ்ஜியம்